उपासना उपासन मोक्षा सोक्षम अच्छा मुड़ा ஏன்னா அதுவும் ஒரு கர்ம சாத்தியம் ஆகிடும் அதனால ஜானத்தினால மோஷம் வந்ததாக சொல்லணும் தியானமும் ஒரு கிரியதானு கேட்ட இல்ல கிரியையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அதனால ஜியானங்கிறது மோட்சத்தை உண்டு பண்றது இல்லை மோட்சத்தில் எது ஆவரணமாக இருக்கோ அந்த அஜானத்தை நிவர்த்தி மாற்றம்தான் செய்யாது மோட்சம் இருக்கிற மோட்சத்துல தான் நிரம்பல் கிடையாது அதனால மோட்சத்துக்கு அனைத்து சுதோஷம் இல்லை அதனால वेदा निधि ध्यानपरूम व्या लाभ वस्तु अट्दू उपयोगमी विट उपयोग अट्ठ वा लाभ अभी व्यर्थ अभी अगर प्रधानमंत्री அதாவது ஜானோஸ்கரன் கர்த்தவியம் ஒண்ணுமே இல்லையே இருக்க அந்த ஜானம் என்ன உபயோகம் ஆத்ம ஜானம் ஹானாயவா உபாதானாயவா நபிவே நீ எந்த ஆட்சேபமும் சொல்றீங்களோ அந்த ஆட்சேபம் இஷ்டம் பண்றேன் இந்த ஜானம் பண்றதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லையா ஒத்துக்கோ இல்லையோ ஆன ஹேஜமோ உபாதேயமோ எதுவும் இல்லை நீ ஹானத்துக்காக பிரயசனம் பண்ண வேண்டாம்னு முடிஞ்சு வச்சு இதுதான் கிடகிருப்தி இன்னொன்னு ஒன்றும் வார்த்தை இல்லை பண்ண வேண்டியது அதனால இது எனக்கு பசி இல்லை நீ சொல்றது ரொம்ப கரெக்டு அந்த மாதிரி நான் ஏன்னா இது தோஷம் இல்லை அலங்காரோஷம் அஸ்மாகத்மா சத்தியம் சர்வ கர்த்தவியதா ஹானி கிருத்திய ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சாச்சுன்னா பிரம்மாத்மா அவகதி ஏற்பட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் சர்வ கர்த்தவியதா ஹானி இது மேல அவன் எதையுமே ஹானம் பண்ண வேண்டியது இல்லை எதையுமே உபாதானம் பண்ண வேண்டியதில்லை அதற்காக பிரயத்தனம் செய்ய வேண்டியதில்லை அதனால மனே பார்த்தாஸ்தே கர்வியம் இதுக்கு மேலே செய்ய வேண்டியது இல்லை செய்ய வேண்டியது எல்லாம் முடியாது கிருதகிருத்தியா பிறதகத்தியத்தை ஏற்படுதுங்கிறத தான் நீ சந்தாந்தரத்னால் சுமதாக சேர் இது தோஷமே இல்லை இது பெரிய அலங்காரம் ரிஜாங்கிறதுக்கு தான் சுதி ஆத்மாஜா அயமஸ்மீதி பூருஷா சிமிச்சன் கச காமா ஆத்மாவை ஆத்மாவுடைய உண்மையான சுரூபத்தை அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ரூபத்துல ஒருத்தன் தெரிஞ்சுட்டு தானே ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி சரீரத்துக்காக சிரமப்பட்டு இருந்தானோ ஏதாவது சரீரத்துக்காக சிரமப்படுறதுன்னா சரீரம் எந்த சுடுதுக்காக ரோகங்க ஏதாவது வந்ததுன்னா சகலமும் ஆத்மாவோட ஆரோக்கணம் சிரமப்பட்டு சரீரமானும் சந்திவரை சரீரம் சந்திவரை அது சிரமப்படுறது சரீரம் சகல வேலைகளிலும் பண்ணிட்டு பரிசிரமேட்டிட்டு இது பண்றதா அது பண்றதா எல்லாத்தையும் இப்ப சரீரத்துல விடக்கூடிய சகல சிரகத்திலும் அவன் ஆத்மாவோட ஆரோக்கணம் பண்ணிட்டு இருந்தானே அதுதான் சஞ்சோரையே தான் இப்ப ஆத்மாவை தனியாக உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சு விட்டானே ஆனா சரீரம் சஞ்சோலத்தை சரீரம் எப்போ போல வேலை செஞ்சுட்டே ஆனா இப்ப ஆத்மாவுக்கு சரீரத்துடைய பிரயாசத்தினால எந்த ஒரு பிரயாசமும் இல்லை துக்கமும் இல்லை அதனால கிமிச்சன் கஷ்டகமாய என்னேஷிய இது எதுமே ஆத்மஸ்வரூபாங்க காமா எந்த ஒரு பிரயோஜனே எந்த பிரயசும் ஏதன் புன் சார்ச்சார மாற்ற பிரி அவன்கு பெருஞ்சண்ட எல்லாத்தையும் சொல்ல வித்வாதிய மாற்ற காலம் நாகராணி சொல்கிறேன் அதனால விவாசனியத்துக்காக தான் வேதாந்திர நூணம் பண்ணப்பட்டு சொல்றது விறுத்திகார போட்டுட்ட குருபக்ஷி குருபக்ஷி விற்திகாரா சந்தேகமா தான் இருக்கு அந்த விற்த்திகாரரை இங்க வர முடியாதுன்னு விறத்திகாரே சொன்னா ஒரு சூத்திரத்துலேயே வியாக்கியானம் பண்றவர் இல்லையா சூத்திரத்துக்கு தானே விற்திகாரர் சூத்திரத்துல பூர்வபக்ஷம் சொல்றவரா இருக்கிறா இங்க தத்துவ சமன்வயுங்கிற இடத்துல அந்த ஆந்திர யோத்தியாசா எடுத்துட்டோம்னா எல்லா சூத்திரத்துல அவர் தன் மக்கள் படி ஒரு பூர்வபட்ச சித்தாந்தம் பூர்வபட்ச சித்தாந்தமே அரசு எழுதியிருக்க சூத்திரக்கு வியாக்கியான மனிதவரா இருக்காரு இங்க தத்துவ சமன்வயாரத்தின் சூத்திரமும் அந்த விறத்திகார மக்கத்தை நிராகரணம் பண்றதுக்காக வருதுன்னு சொன்னால் அப்போ இது வேற யாருன்னு தெரியல இந்த சூத்திரக்கு வியாக்கியான மனித வர்த்திக்காரர்கள் இல்லை இல்லையா அந்த வத்திக்காரருக்கும் இந்த வத்திக்காரர்களுக்கும் வித்தியாசமா இருக்காரு எத்திகாரி வியாட்சியாக அனுபவப்படுத்தி வரவே அவத்திகாரன் சூத்திரத்துக்கு தானே பிரம்மசூத்திர விற்பி பண்ணினதாகத்தானே சொல்றான் இல்லையா பிரம்மசூத்திர அர்த்தம் பண்ணல பிரம்மசூத்திர விருத்தமா அர்த்தத்தை சொல்றான் இல்லையா அப்படி இருக்கிறாரதும் தெரியல வேதாந்த சூத்திரத்துக்கு அருசனை அரசாங்க வச்சுக்கணும் இவர் வேதாந்திர கட்டி கிடைவராக இருந்த இப்ப சமன்வய சூத்திரத்துல தத்துவ சமன்வயாங்கிறது சர்வ வேதாந்தும் பிரம்மத்துலதான் தாக்கலும் அப்படின்னு சமன்வயம் சொல்லுவார் சமன்மயிருக்கு தாத்தனம் இருக்குன்னு சொல்லுவாரு ஆனா இவர் சொல்றாரு அப்படி சொல்ற முடியாது उपासना सात्परम अब वृत्ति वेदा सूत्र वेदा सूत्रा मुर् व्याख्य पड़ा सूत्र खंड करके अब यार मतान कैसे பிரவிறி நிவத்தி விதி தச்சேஷனா வேதத்தூல சிலங்கன்னு சொன்னா அத பிரமாணம் உதிர்ந்தது வேதகூல சிலர் இருக்குன்னு சொன்னா சமஸ்தேதம் பிரவிறத்தியோ நிவத்தியையோ அதுக்கு வேண்டிய அங்கமான விஷயங்களையோ தான் போதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரக்காரர்கள் ஆம் நாக பிரியா சத்தவா சொல்லி அப்படி இருக்கும் போது எந்த ஒரு சாதனமும் பிரவருத்தி நிவர்த்தி சம்பந்தப்படாமல் வஸ்து மாத்திரத்தை போதிக்கிறது இருப்பது முடியாது ஆகையால வேதாந்த வாக்கியத்தின் பிரமாணம்னு சொல்லணுமே ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல கொண்டு போய் ஒரு கர்மாவோட சேர்த்துக்கிடணும் சேர்த்து விடணும் கர்ம விதியோட சேர்த்து விடலைன்னு சொன்னா அத பிரமாணம் சொல்ல முடியாதுன்னு சொன்னு சொல்றது தப்பு வேதபாகம் கிடையாது கேவல வஸ்துவாதி வேதபாகோ நாஸ்தி அப்படின்னு சொன்னது தப்பு காரணம் இந்த வேதாந்தம் எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தை ஆஹ் சொல்லிக் தெரிவிக்கிறதோ அந்த ஆத்மஸ்வரூபம் ஒரு கர்மவிதிக்கு சேஷமாக இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது வேகானந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் கர்மசேஷமாக உபதேசிக்கிறது கர்மாவுக்கு நேர் விரோதியாக ஒரு ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது இது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் அந்த கர்மாவுக்கு அந்தமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க என்னவா சொல்ல முடியும் விருப்பமா இருக்க தெரியாதே இல்லையாது நீ சொல்றது என்ன எதுக்காக வேதாந்தம் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுத்தது இந்த ஆத்மஸ்வரூப ஞானம் இவன் கர்மானுஷானம் பண்றதுக்கு உபயோகப்படுறது இந்த ஜானம் இல்லாட்டா அவன் வந்து ஆத்மான்னு நினைக்கிது நமக்கு இந்த சரீரம் போடுச்சுன்னா அடுத்த தினமாவது எந்த பணம் வரக்குறது அப்படின்னு நினைச்சு கர்மானுஷானம் பண்ணாமல் விட்டுடுவான் அதுக்காக சரீர வமான ஆத்மஸ்வரூபம் தேவைப்படுறது கர்மா அனுஷ்டானம் பண்றதுக்கு அந்த ஆத்ம ஜானத்தை இந்த வேதாந்தம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி கர்த்தஸ்வரூபமான ஆத்மாவ கர்மசேஷமாக வச்சுட்டு இந்த வேதாந்தம் சம்பூர்ணம் அந்த கர்ம விதிகளுக்கு ஆனால் வேதாந்தம் சொல்லி அவுபிஷன் உபனிஷத் சொல்லிக் கொடுக்கக்கூடிய புருஷனும் அந்நசேஷமாக இருக்கிறது நீ சொல்றபடி பார்த்தோம்னா உபனிஷத் பிரதிபாதியமான சேஷா ஆத்மா உபனியமான ஆமா கமாவது கத்தவம் கர்மா உபனியமான அக்கோக் அதுனால கர்மா கர்மம் இவன் அன்பேஷ அன் வீர ஒரு கிரியைக்கு அங்கம் நன்சேஷ நேஷன் இந்த ஆத்மஸ்வரூபம் வேற எதுக்குமே சேஷம் இல்லை இது ஒன்றுக்காக சொன்னே எதுக்காக உபதேசம் அதுக்காக உபதேசம் பண்ணேன்னு இல்லை இதுக்காகவே தனக்காகவே இது உபதேசம் பண்ணப்பட்டு கேட்க இன்னொரு கர்மவிதிக்காக இது உபதேசம் என்று இல்லை யோசவு உபரிஷேவ அதிகதா புருஷ அசிசாரி உற்பத்தியாதிச்சு விலட்சண சு பிரகஸ அனி உபரிஷத்து வருதான்னு கேட்ட வருது உபனிஷத்து வாச ஆத்மஸ் இப்படிதான் இருக்குங்கிற ஜனம் வருது அது வரலன்னு சொல்ல முடியாது என்ன சொல்லிட்டு உபனிஷத்துவிக அகர் அபோத் ரூபமாக ஆத்மா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உபனிஷத்தை விட்டால் வேற எந்த பிரமாணத்தினாலே தெரியல வேற எந்த பிரமாணத்தினாலே இந்த விஷயம் தெரியல அதாவது சர்வதாச தெரியாத அஜாத்த விஷயமாக இது இருக்கு உபனிஷத்து அதிகத பிரமாணாந்தா அனகதமான விஷயம் असंसारियासारियात्शिमा असंसारी प्रहम्हा आत्मस्वरूप उपाध्या चतुर्ध्य विण திரவியம் அந்த கர்மசேஷமான திரவியத்துக்கு என்ன ஒரு ஸ்வகாவம் எடுக்க முடியுமோ அந்த ஸ்வகாவம் எதுவுமே இல்லாதது ஆத்மஸ்வரூபம் அந்த உற்பத்தி ஆப்தி எந்த விதத்திலும் கர்ம சம்பந்தமே இல்லாத ஆத்மஸ்வரூபமாக இருக்கு அதுவும் இருக்கு ஸ்வப்பிரகரணஸ்தகிற இந்த பதத்துல ஒரு சுவாரஸ்யம் சொல்றது சாதாரணமா உம் தர்சப்த மாசாத்தியம் சொர்க்கதாமோ அப்படின்னு ஒரு வாக்கியம் சம்சோஜதி கனூனபாததி இதெல்லாம் பிரயாஜாதிகளை விதானம் பண்ற வாக்கியம் தர்சபூர்ணமாசங்கிறது ஆறு யாகங்களுக்கு பேரு சம்சோஜதினா பிரயாதம் அனுயாசம் பல யாகங்கள் இருக்கு இதுல தர்சபூர்ணமாசங்கிறது பிரதான யாகம்னு சந்தோஜதி இல்லை பிரயாத அனுயாஜாதிகள்னா அங்க யாகம்னு சொல்றாங்க அதுவும் யாகம் இதுவும் யாகம் எல்லாம் எதேதான் அப்படி இருக்கிறதுக்கு அது அங்க யாகம் இது பிரதான யாகம்ங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க அது எது பிரகடனத்துல சொல்லிருக்கோ அது பிரதானம் எது அந்த பிரகடனத்துல சொல்லப்பட்டிருக்கோ அது அங்கம்னு ஒரு தீர்மானம் பண்றாங்க தர்சபூர்ண மாசியும் யாகம்தான் சந்தோகம் யாகம் தான் யாகங்கிறதுல வித்தியாசம் இல்லை ஆனா தர்சபூர்ண மாசத்துல சுவையத்தான் பலம் சொல்றது ஆனா சமுதோஜத்தில பலம் சொல்லப்படாது அதனால பலவத்தாக சொல்லப்பட்ட அந்த பிரதானம் அந்த யாகங்கள் இருக்கு அந்த யாகம் பிரதானம் இந்த யாகம் அதுக்கு அந்தமும் அப்ப எது பிரதானமோ அதனுடைய பிரகடனத்துல இது சொல்லிருக்கு தர்சபூர்ண மாத பிரகடனத்துல பிரயாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பிரயாக பிரகரணத்துல தர்சபூர்ண மாதம் சொல்லிருக்கு நீ கேட்டா சொல்லக்கூடாது எது பிரதானமோ அதத்தான் வச்சு அதுக்குதான் பிரகரணம்னு சொல்லணும் பிரதானம் எது எது பலவச்சோ அதுதான் பிரதானம் அப்படி இருக்கிறது அப்படின்னு இது தரிசபூர்ண மாசத்துடைய பிரகரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா பிரயாகரத்துடைய பிரகரணத்துல தரிசபூர்ண மாசம் திருப்பி சொல்ல முடியும் இப்படி பார்க்கும்போது எதனுடைய பிரகரணத்துல எது வருதோ அது அந்த பிரகரணி அதுக்கு அங்கம் ஒரு ஞானம் ஆத்மா கர்ம பிரகரணத்தை கர்மாங்களுக்கு அங்கமாக இந்த ஆத்மஸ்வரூப நிரூபணம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்வப்பிரகரணமாக இருக்கு அதாவது இந்த ஆத்ம ஜானம் ஸ்வயமாகவே பலவத்தாக இருக்கு அதுக்கு சுதந்திர பலம் இருக்கு ஆகிறது ஆகிடறது ஆத்மஜான பிரகரணம் சொல்லிடலாம் அதனால இது இன்னொரு பிரகரணத்தில் படிக்கப்பட்ட அந்த கர்மாவுக்கு சேஷமா ஆக முடியாது அந்நேஷம் இல்லை எத பிரகரணஸ்தா அதேவ அனன்யசேஷ பரப்பிரகத்தில் இல்லை நாட்டோ உபநிஷத்து அப்படின்னா சொல்லவே முடியாது ஏன்னா உபனிஷத்து படித்தால் இந்த மாதிரி ஆத்மஸ்வரூப தியானங்கிறது தானாக வருது அது சொல்றதே தவிர அப்பேற்பட்ட வஸ்து இல்லேன்னு சொல்றதுக்கு நமக்கு பிரமாணம் அதனால ஆத்மஸ்வரூபம் இப்படி இல்லை உபன சொல்லி கொடுக்கற மாதிரி உபனிஷு அசவு அசவுஷா உபனிஷதா உபனிஷ உபனிஷத்துலயே சொல்லப்பட்ட அந்த புருஷன் அப்படி ஒரு தட கிடையாது அப்படி இல்லை அப்பட ஆத்மஸ்வரூபே இல்லைன்னா சொல்லி வரான் உபனிஷன் சொல்றதே தவிர வேற அர்த்தம் அப்படின்னு சொல்ற சொல்றா அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன் சயேஷ நேதி உபனிஷத்துன்றது பிரம்மன்னு ஒரு சுதந்திர வஸ்துவை சொல்லிக் கொடுத்துருந்தா எதும் சொல்லி கொடுத்துருக்கு ஆனா ஒன்னும் தெரியல அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் பிரமாணத்தால் நமக்கு சித்தமாக ஆத்மால அப்படி இவ்வளோ வஸ்து இருக்கிறதாக நம்ம ஒத்துக்க முடியாது சொல்லிட்டு போயாம போயிடலாம் நாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது நீதான் அதையும் சொல்லிக் இவ்வளவு தூரம் ஆத்மஸ்வரூபத்தை செது குறித்துட்டு நேத்தி நேத்தின்னு சொல்லு யாருன்னா நீ தான் முடியும் இல்லையா தத்துவம் அசி அப்படின்னு அப்படி சொல்றது நானே இல்லைன்னு சொல்ற விஷயம்னு யாருக்கும் அதனால நாஸ்தி நாசி கமியதே இதுவான் அசத்தியம் பதில் சொல்ற ஆத்மசப்தா சயேஷ நேத்தி மேத்தி ஆத்மாஷ்டம் பிரத்யாட்சாக்கும் அசத்தியத்துவம் ஆத்மா நான் இல்லை அப்படின்னு ஒருத்தன்னாலும் சொல்ல முடியாது தன்னை நிஷேதம் பண்ணணும்னு சொன்னால் இந்த நிசேதத்தை புரிஞ்சுக்கிறோம் இருந்தேன் பண்ணிடலாம் அகங்கார விசிஷ்டமான ஒரு ரூபம் இருக்கு அந்த விசித்தான் அகங்காரங்கிற அம்சத்தை நாம அது ஆத்மஸ்வரூபம் இல்லை நான் இல்லைன்னு சொன்ன அகங்கர அந்த அகங்கார அம்சங்கிறது அது உண்மை இல்லை அப்படிங்கிற அம்சத்துல சொல்லலாம் அப்படி சொன்னால் அதுக்கு அதிர்ஷ்டமான ஒரு ஆத்மஸ்வரூபம் அதுக்கு பிரகாசமான சாக்ஸ்தர்களும் இருந்து அதை ஒன்றும் நிராகரணும் ஆத்மா இல்லைன்னு சொல்றது யாரு அப்படின்னு சொன்னால் ஆசம் இருக்கணும் இருந்தா தான் அவன் தானே சொல்லணும் அவனே இல்லைன்னா யாருமே சொல்லல சொல்றதுக்கு ஆள் இல்லாத ஆத்மா இல்லைங்கறத சிந்திக்காது அதனால ஆத்ம நிராகரணத்தை பண்றவனும் அவளை புரிஞ்சுக்கிறோனும் சிவனான ஒருத்தன் இருந்தே ஆகணுங்கிறதுனாலே ஆத்மா அவனே ஆத்மாங்கிறதுனாலே அந்த ஆத்மாவிராகம் சொல்ல முடியாது